நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமர்த்துலிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பு அலுமேலு ரெக்டல் புரோலாப்ஸ் அதாவது ஆசனவாய் வெளித்தழுதலை போக்கக்கூடிய ஏலிய மருந்து என்னன்னு பார்ப்போம் வாங்க ஆசனவாய் வெளித்தழுதல் மலச்சிக்கலாக ஏற்படக்கூடியது அதனால ஆசனவாயில் அரிப்பு எரிச்சல் வெடிப்பு குருதி வெளியேறுதல் ஏற்படும் அதை போக்குறதுக்கு அத்திப்பழம் ரெண்டு அல்லது மூணு எடுத்து தினம் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படி இல்லா அத்தி பழத்த ஊற வச்சு அந்த தண்ணிய பருகிட்டு வரலாம் இரவு தூங்கும் முன் ஐந்து முதல் பத்து பேரு சம்பவம் சாப்பிட்டு வந்தாலே இந்த ரெக்டல் நீங்க விடும் என்ன உங்களுக்கு இந்த துளி புடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களை மீண்டும் சந்திப்போம்